நேயர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலும் அதாவது படுக்கை புண்ணை ஆற்றக்கூடிய கற்றாழை மஞ்சள் கலந்து படுக்கை புண் மேல பூசி வச்சிருந்து தினம் சுத்தம் செய்து வந்தால் படுக்கை புண் வெகு விரைவில் ஆறிவிடும் என்ன நேர்களே உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உறவுகளை மீண்டும் சந்திப்போம்